அதனால அவன் அவன் எதை செய்வாங்கிற ரகசியம் அவனுக்கு தெரியும் யாரு அர்ஜுனுக்கு தெரியும் ஆனா சல்லி எனக்கு புரியல அவன் சொல்றான் நான் சொல்றபடி நெஞ்சுக்கு குறி வச்சிருந்தேன் அப்படின்னா அவன் ஒருவேளை தேரை கீழ அமைக்கியிருந்தா கூட அதை கழுத்த வெட்டி இருக்கும் அப்ப கண்டிப்பா அர்ஜுன செத்துப்பாயிருப்பான் நான் சொல்ற நீ கேட்கல அதனால நீ நல்ல ஆள் உனக்கு நான் தேர் ஓட்ட முடியாதுன்னு கோவிச்சுக்கிட்டு சல்லியும் அந்த விட்டு இறங்கி வெளியில போயிட்டான் அந்த நாகக்கண்ண வந்து சொல்லுச்சு கருணா என்ன மறுபடியும் வந்துடுவ அனுப்பு நான் கண்டிப்பா கொண்டுட்டு வந்துடுவேன் நீ ஒரு கணையை கீழே விழுந்து அதை மறுபடியும் எடுத்து அடிப்பான அதுவும் அம்மா கொடுத்த சத்தியம் காரணம் ஒரு முறைக்கு மேல் கணையும் விட மாட்டேன் விடல இப்ப தேர் அவனே ஓட்டிக்கிட்டு அவனே வில்ல விளச்சு போறான் போய் சகதியில் சாபம் போர்க்களத்தில் சகதியில் சிக்கட்டம் வேற வழி இல்லாம சிரமப்பட்டு அந்த சக்கரத்தை மேல தூக்கி எடுத்து நிறுத்திட்டு இருக்கான் பதிலுக்கு கொஞ்ச நேரம் சண்டை போட்டே இருக்கும் போது திடீர்னு மந்திரங்கள் அஸ்திரங்கள் மறந்து விட்டனத்துக்கு என்ன அஸ்திரங்கிறது அம்பு இல்லைங்க அம்போட ஒரு மந்திரத்தை ஜபிச்சு விட்டு அதுவா மாறிக்கும் ஞாபகத்துக்கு வரணும் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது அது ஏண்டாம் அது பரசுராமருடைய சாபம் இங்க உலகத்துல கர்ணன மாதிரி ஒரு பரிதாபத்துக்குரிய ஆத்மா பார்க்க முடியுது என்ன பரிதாபத்துக்குரிய ஆத்மா கொடுமை பாருங்க பழைய கதை இது அவன் படிக்கணும்னு போனா பாருங்க ஒவ்வொரு தட்டியாக போய் படிக்கணும் ஒரு வார்த்தியார்ட போய் எனக்கு வில்வித்த கத்துக் கொடுங்க எல்லா வார்த்தியாரும் கேட்டான் ஜாதி தெரியாது ஜாதி தெரியாத பயிலுக்கு என்னடா வில் வித்த வேண்டி இருக்கு போறவே இந்த மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பரசுராமர் மட்டும் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறார் எப்படின்னு கத்திரியனுக்கு வில்வித்த சொல்லிக் கொடுக்க மாட்டார் ராஜ குடும்பத்துக்கு சொல்லி தர மாட்டார் அவர் பிராமணர் பிராமணனுக்கு மட்டும் சொல்லிக் கொடுப்பேன் என்ன வகுப்புன்னு கேட்காம பாடத்தை ஒழுங்கா எதிரியா மாறுவான் அப்ப அர்ஜுனையாலேயே இந்த பயில சரியான நிபுணனா வரக்கூடாது பரசுராமற்ற கூடாது அதுக்கு என்ன பண்றது ஒரு சோதனை பண்ண ஒரு நாள் கர்ணனுடைய மடியில் பரசுராமர் படுத்திருந்த மாணவன் மேல அவ்வளவு நம்பிக்கை இந்த காலத்துல எந்த வார்த்தை யாராவது மாணவன் மடியில வச்சு படிப்பார கொண்டுடுவ இப்ப போயிட்டு கல்லூரிக்கு போயிட்டு வரும்போதே பல பாதுகாப்பு ஏற்பாடு போயிட்டு வர பாதுகாப்பா வரணுமே அந்த மாணவன் மடியில் தலை வச்சு படுத்திருக்கிறார் தூங்கிட்ட அப்படி தூங்கின போது இந்திரன் ஒரு வண்டு வடிவத்தை எடுத்துக்கிட்டு வந்து கர்ணனுடைய ஐடியா உடையே இந்திரன் வண்டு வடிவத்தை எடுத்துட்டு வந்து கர்ணனுடைய தொடைய தொலைச்சான் கர்ணன் பாருங்க பொறுமையா அப்பயே காலம் அசைக்காம இருக்க குருநாதனுடைய தூக்கம் கெடக்கூடாது அப்படி நான் ஒரு கதூரில பேசுற போது கேட்டேன் இன்னைக்கு அது மாதிரி வாத்தியார் படித்திருக்கும் போது யாரது தொலைச்சா நீங்க வாத்தியார் தூக்கம் கிடக்கூடாதுன்னு பொறுமையா இருப்பீங்களா ஒரு பையன் சொன்னா இருப்போம் ஏந்திரிச்சு வாத்தியார் அறுக்க ஆரம்பிச்சா இதை விட கொடுமையா இருக்கும் அதுக்கு இது ஆயிரம் தேவையில்ல அப்படின்னு நாங்க பொறுமையா இருப்போம் அப்படிங்கிற பசங்க வாத்தியாரு விதவிதமா தெரியுமா உங்களுக்கு நாங்க படிக்கிற காலத்துல கூட மரியாதையா சொல்லுவோம் ஏ வாத்தியார் போர் அடிக்கிறாரா அப்படி எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனே அறுக்குறாருன்னு அப்புறம் கொஞ்சம் அதையும் மாற்றி அறுக்கறான்னு ரொம்ப அநியோனியம் ஆயிட்டேன் வாத்தியார நெருங்கிட்டாங்க சிவன் முருகன் ஐயப்பன் சிவர்னா சொல்லுவோம் இல்ல இல்ல அது ரொம்ப கடவுளை சொல்ற மாதிரி வாத்தியாரையும் அப்படியே அறுக்கறான்டா அப்படின்ற ரொம்ப நெருங்கிட்ட ஒரே ஐடியா அதுக்கப்புறம் என்னன்னா கொத்துறாங்க பத்தி அவன் வச்சிருக்க ஒரு நான் ஒரு கல்லூரியில் நான் பேசப்போனா முதல்ல அந்த ஸ்டூடென்ட் நாலு பேரை தனியா கூப்பிட்டு இங்க யார் யாருக்கு என்ன பட்ட பேர் வச்சிருக்கீங்க ஏன்னா அது தெரியாம நான் அந்த பட்டப்பேரை யூஸ் பண்ணுங்க எல்லாம் அந்த பார்த்து ஒரு மாதிரி பார்ப்பேன் அது என்ன கொடுமைன்னு அவர் தான் நம்ம கூட்டிட்டே போயிருப்பாரு விழாவுக்கு அப்புறம் அந்த வாட்டியா நினைப்பார் நாம இவனை கூப்பிட்டு பாவத்துக்கு இவன் நம்மளே இங்க அவமானப்பட வச்சுட்டானே முதல்ல பசங்களை தனியா கூப்பிட்டு வைப்பேன் அவருக்கு ஏதாவது பட்ட பேர் வச்சிருக்கீங்களா சொல்லிவிடுங்க அது வேற யார் யாருக்கு என்னென்ன பேர் வச்சிருக்கீங்க விதவிதமா வைக்கிறாங்க அது இல்ல வரும்போது ரம்பம் எங்க இருக்குன்னு தெரியாது அட்டன்ஸ் எடுக்கிற போது ரொம்ப எங்க இருக்குன்னு தெரியாது பாருங்க ரத்தம் சொட்ட சொட்ட சொட்ட சொட்ட அறுப்பாரு அது ர இருக்கு எங்க கொண்டுமாள பேசிட்டு வந்த நமக்கு நாலு பேர் வச்சிருப்ப அந்த காலத்துல அப்படி இல்ல ஆசிரியர் தான் தெய்வத்துக்கு வெளியில வந்து அது பரசுராமனுடைய முதுக நினைச்சிருச்சு ரத்தம் பரசுராமனுடைய முதுக நினைச்சிருச்சு பட்டு எந்திரிச்சார் இவன் தொடையிலேருந்து நத்தம் வருது அமே இவன் பொறுமையா இருக்கான் அந்த வண்டு தொலைக்கிறதுக்கு உடம்பு அசைக்காம இருக்கிறான் பரப்ப சொன்னார் டெய் கண்டிப்பா உடல் பலம் இவ்வளவு இருக்கணும்னு சொன்னா ஒரு வண்டு தொலைக்கிறத சரிச்சுக்கிற உடல் பலம் இருக்கணும்னு சொன்னா நீ சத்திரியனாத்தான் இருக்கணும் நீ சத்திரிய வம்சத்தை சார்ந்தவனாத்தான் இருக்கணும் எந்த ஏமாத்தி நீ இந்த வித்தையை கற்றுக்கிட்ட நீ நல்லா இருக்க மாட்டான் நான் சத்திரிய இருக்க இந்த வித்தையை சொல்லி தரதில்லனு ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன் நீ என்ன ஏமாற்றி இந்த வித்தையை கட்டிக்கிட்டு நீ கண்டிப்பா சத்ரி இருக்கணும் ஏன் என்ன ஏமாற்றி இந்த வித்தியை கட்டிக்கிட்டு வயிறறிஞ்சு சொன்னார் என்னிடத்தில் கற்ற வித்தை உனக்கு உரிய காலத்தில் பயன்படாமல் போகட்டும் அப்படி பரசுராமர் சபிச்ச போது கர்ணன் வருத்தப்படலை நான் என்ன ஜாதினே தெரியாம இருந்தேன் இப்ப சத்திரியன்னு தெரிஞ்சதில்லை எ யாருன்னு தெரியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல குருநாட் வாக்கு பொய்யா இருக்க முடியாது தெரிஞ்சு போச்சு சந்தோஷம் அதாவது அந்த சாபத்துல இருக்கிற வரத்தவன் தேடி எடுத்துக்கிட்டான் அந்த சாபத்துக்குள்ளயும் ஒரு வரம் இருக்கு அந்த வரத்தவன் தேடி எடுத்துக்கிட்டான் ஆனா அவர் சாபம் கொடுத்த போது வருத்தப்படல நீங்க இன்னைக்கு யாராவது உலகத்துல வருத்தப்படாம இருக்க முடியுமா இன்னைக்கு ஒரு படிக்கிற ஒரு பையனை ஒரு ஆசிரியர் சொல்றான்னு வச்சுக்கோ என்னிடத்தில் கற்ற வித்தை உனக்கு பயன்படாமல் போகட்டும் ஒரு ரூபாய் கவலைப்பட மாட்டோம் என்ன சார் ஏதாவது புதுசா தெரியாம கத்துக்கிட்டு இருந்தோம் இல்லாம மறந்து போட்டோம் சாபத்துக்கு நாங்க என்ன பெருசா கத்துக்கிட்டோம் நோட்ஸ்ல என்ன இருக்கோ அதை நீங்க சொல்றீங்க சரியா சொல்றீங்களா நாங்க பாத்துக்கோம் என்ன நோட் அவருக்காரு அவர் வேற நோட் கையில் இருக்க வேணாமா இருந்தார் சொன்னார் தரமசாலியான ஆசிரியர் அவரே சாபம் கொடுத்தா கூட பயப்பட மாட்டான் இருக்க இன்னொன்னு பாத்தியார்த்த படிச்சதை நம்பி எத்தனை பரீட்சை போறான் சிக்கல் உங்களுக்கு அப்புறம் வேற பல ஏற்பாடோட போட பல ஏற்பாடோட போடலாம் என்ன லா காலேஜ்ல படிச்சப்ப நடந்து நிகழ்ச்சிங்க இங்க லா காலேஜ்ல பையன் வரும்போதே ஒரு பழமொழி சொல்லிட்டு வருவான் கற்றது கையளவு கல்லாதது இடுப்பளவு இந்த பிட் எல்லாம் எழுதிட்டு ஆன்சர் எல்லாம் இங்கெல்லாம் எழுதி வச்சிருப்பான் இங்க கையில இந்த கையில இந்த கையில எல்லாம் எழுதியிருப்பான் விட இங்க இருக்கும் அதுக்கெல்லாம் அப்புறம் வந்து இடுப்புல பிட்டு பேப்பர்லாம் நோட்ஸ் எல்லாம் கிழிச்செல்லாம் வைக்கணும் எல்லாம் ஒரு எட்டு மாசம் கர்ப்பிணி மாதிரி வருவான் அப்படி நடந்த நீச்சிட்டு இருக்க அவன் திருப்பி கேட்டான் நீங்க யார் சார் நான் யாரா சூப்பர்வைசர் தமிழ்ல சொல்லுங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் மேற்பார்வையாளர் மேல பாருங்க மேற்பார்வையாள பாருங்க பயங்கரமா என்ன பண்ணிக்கிட்டே இருக்க என்ன நினைச்சா தெரியல ஒன்னா பாத்து கையில கட்டி வச்சிருக்கானோ என்ன நடக்குமோ எத்தனையோ பிரச்சனை அத எடுத்துங்க அதை கொடுங்க இதை வச்சுக்கோ அத குடும் கேக்குறிய சார் அது வந்து பிட்டு இல்ல அது வந்து எந்தெந்த வச்சிருக்கே என்ற அட்டவணை பிட்டு சட்டமன்ற உறுப்போ இவன் சட்டசபையில வந்து பண்ணோ நாடு படிச்சதை நம்பி படிச்சு போறவனே பல பேர் கம்மியா இருக்கிறான் படிச்சது உனக்கு பயன்படாமல் போகட்டும் காப்பி அடிக்கலான் போறேன் இத விட இன்னொரு பி காம் வேணுமோ உங்களுக்கு எம் காம் வேணுமோ என்ன வேணும் எல்லாத்துக்கும் வேலை இருக்கு பாரதியார் சொன்னார் எல்லோரும் ஒரு விலையினார் ஒரு வேலை இருக்கு எந்த டிகிரி வேணாலும் பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு விமர்சனம் நோக்கம் அறிவு வளர்தல் அட்டை தொங்குதல் அல்ல ஒரு அட்டை எப்படி தொங்க விட்டுக்கலாம் போட்டா யாரும் கேட்க முடியும் பல பேர் போட்டுறா அந்த நாட்டுல யாரும் ஒண்ணு கேட்க முடியாது அத்தைக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே ஒழிய அதுக்குரிய அறிவு இருக்கா இல்லையா அதுக்கு உரிய காலத்தில் பயன்படாமல் போகட்டும் நன்றி இந்த வித்தையே யார்டையும் கிடைக்காம இருந்தால் கிடைச்சதே வணங்கிட்டு பரப்பராமனுடைய சாபம் பழிக்குது எப்படி பழிக்குது தேர் சக்கரம் அந்த அந்த சாபத்தால சகதியில சிக்கிருச்சு அம்பு விடணும் அம்ப கையில எடுக்கிறான் பழக்க தோஷத்துல அசர வித்த ஞாபகம் வரல மந்திரங்கள் நினைவுக்கு வரல இவனால அடிக்க முடியல அப்படியே மூச்சு திணறி போய் தேர் சக்கரத்துல சாய்ந்து கிடக்கிறான் கர்ணன் இந்த நேரத்தில் அர்ஜுன எவ்வளவோ அம்பு விடுறான் ஆனா கர்ணன் சாகல் எத்தனையோ அம்பு விடுறான் ஆனா சாகல் உடனே அவன் கிருஷ்ணன் கேக்கிறான் கிருஷ்ணா என்னடா அது எவ்வளவோ அம்பு விட்க இந்த பையன் சாக மாட்டேங்கிறான் கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை நீ கொஞ்ச நேரம் போற நிறுத்து நான் போய் அவனை கவலைப்படாது நான் போய் முதல்ல அப்புறமா நீ கொண்டு விளங்கல கொஞ்ச நேரம் போற நிறுத்து நிறுத்த ஒரு ஏழு அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு கர்ணன் இருக்கிற இருப்பிடத்துல போய் நிக்கிறான் பகவான் போல ஒரு ஏழை பிராமண வடிவத்துல போன கர்ணா நீ யாசகம் இமயமலையில இருந்தேன் தவம் பண்ணி நான் இமயமலையில தவம் பண்ணிட்டு கேள்விப்பட்டு இப்பதான் உங்ககிட்ட யாசகம் வாங்கலாம்னு வந்தேன் இது பொய் இல்லையா கிருஷ்ணன் எடுத்தெடுப்புலயே போய் சொல்றான் அவனுக்கு அது ரொம்ப பழக்கமான விஷயம் அப்படியா அதுல ஒரு பெரிய சீக்கிர என்ன உண்மை சொன்ன சார்ம்பற பொங்கல்ட சாப்பாப்பாட்டுமாட் பார்க்கறேன் அதுக்கு ஒரு நாற்பத்தி ஏழு ரூபாய் குறைக்குறீங்களா உண்மையான தேவைய சொல்லி கேட்டான் யாராவது அடுத்த வார்த்தை காலையிலேருந்து பட்னின்னா ரெண்டாவது போய் நீங்க ரெண்டு பொய் சொன்னாதான் நாலு நாளே கிடைக்கும் அப்போ ரெண்டு பொய் சொன்னாதான் இந்த உலகத்துல தானம் கிடைக்குங்கிற இலக்கணத்தை கண்ணன் அப்ளை பண்ணானா நான் இதுவரைக்கும் மேருமலை சோறல் தவம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்பதான் வந்து நான் தானம் கொடுக்கறதா கேள்விப்பட்டு உங்ககிட்ட வந்தேன் கண்ணன் பொய் சொன்ன மாதிரி தெரியும்னா பொய் இல்ல ஒவ்வொருவருடைய இதயத்திலும் பகவான் தவம் பண்ணிட்டு இருக்கானா என்ன இவன் நம்ம கிட்ட இவன் நம்ம பக்கத்துக்கு வரமாட்டானா இவன் நம்ம பக்கத்துக்கு வரமாட்டான் அவன் வெளியிலேயே போறாதை ஒழிய உள்ள வரமாட்டேங்கிறான் அப்ப நான் எங்க தவம் பண்ணினேன் மேருமலை சாரல தவம் பண்ணினேன்னா கருணா உன் இதயத்துக்குள்ளயே நான் தவம் பண்ணிட்டு இருக்கிறேன் அர்த்தம் அந்த இடத்துல அர்த்தம் பண்ணணும் நீ எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தா எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்தா பகவானுக்கு ஒப்படைக்க வேண்டியத ஒப்படைக்கலை இன்னும் அதான் நான் உங்ககிட்ட தானம் வாங்கலான்னு வந்திருக்கிறேன் கர்ணனா அப்படி கண்ணு சொருகுது உள்ள சொன்னா ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் இது நான் யார் எது கேட்டு நான் இல்லைன்னு சொன்னதில்லை இப்ப நான் உங்களுக்கு தாராளமா நீ இது வரைக்கும் தானம் பண்ணி தானம் பண்ணி தானம் பண்ணி நிறைய புண்ணியமா சேர்த்து வச்சிருக்கே ஆமா அதையெல்லாம் எனக்கு இது வரைக்கும் நீ சேர்த்து வச்சிருக்கீ தானம் பண்ண புண்ணியம் அதெல்லாம் எனக்கு இப்ப நாம கர்ணன் நிலையில இருந்து இது மாதிரி கிருஷ்ணன் கேட்டுனா என்ன சொல்லியிருப்போம் அப்படியே பாவி மிச்சமே அது ஒண்ணுதான் தான் அதை வசூல் பண்றதுக்கு ஒரு பயம் வந்துட்டா எங்க இது என்னடா மேல போற போது பயன்படும் வச்சிருக்கிறேன் அதையும் வாங்கிட்டு போறதுக்கு வந்து நியாயமா நம்ம அப்படித்தான் கேட்டிருப்போம் இருக்கிறதே அதுதான் அதையும் வாங்கறதுக்கு வந்துட்டீங்களே ஆனா காரணம் அப்படி கேட்கல நல்ல வேலை என்கிட்ட இருக்கிறதா கேட்டேன் இல்லாததை கேட்டு என்ன இல்லையு சொல்ல வைக்கல ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறிய பாட்டு விழிப்பு பொருளை நாம் நயக்கும் பக்குவம் தண்ணில் வந்தால் இந்த பாவி அள்ளி எள்ளி வரலாம் இந்த பாவி அள்ளி எல்லி கொடுத்த வரலாம் பாவி இயல்புடைய ஒருத்தரே கையில காசுலாம் நயக்கும் பக்குவம் தண்ணில் வந்த நல்லவேளை நீ இப்போ வந்தும் உதவி நீ என்ன கேட்ட இது வரைக்கும் செஞ்ச புண்ணியத்தை புண்ணியம் இது தமிழ் வாத்திய ஒண்ணு சொல்லி கொடுப்பார் ஊரு காய் ஊரிய காய் ஊறுகின்ற காய் ஊற போகிற காய் சுடுகாடு உங்க தாத்தாவை சுட்ட காடு நம்மளெல்லாம் சுடுகிற காடு பிள்ளைகளை சுட போகிற காடு அது சுடுகாடு சுடுகாடு ஊருகாய் கொல்யானை இது மூணுதான் தமிழ் வாத்தியார் எனக்கு நான் சொல்லி கொடுப்பார் ஏன்னா அவங்க வாத்தியார் அவர் கதை சொல்லி கொடுத்தார் அது மூணையும் அவர் நமக்கு சொல்லி கொடுத்து பேசாம அந்த இடத்த போயிடுவார் இல்லையா இப்ப புதுசா அவர் சொல்லி கொடுப்பார் ஆழ்வார் நான் செய்த புண்ணியம் செய்கிற புண்ணியம் செய்ய போகிற புண்ணியம் இது மூணுத்தான் இப்ப அவன் கேட்டது செய்ததானே அப்புறம் என்ன செய்கிற செய்ய போகிற நான் திருப்பூர்ல பாரதம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு பையன் இருந்துச்சு ஒரு கேள்வி கேட்டான் சார் அவனே சாக்க போறான் இனி ஏது செய்ய போகிற புண்ணியம் கோபம் வராட்டிசியமா நான் சொன்ன இப்ப இவ்ளவு நாள் தானம் பண்ணி ஒரு புண்ணியம் இருக்கு இல்லையா ஆமா நான் வரு பும் வராது ஏன் வராது நான் என்ன சொல்லி கர்மயோகத்தில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அர்ப்பணம் எதுவுமே புதுசா வரப்போறது கிடையாது அதுதான் நடக்க போது புண்ணியமே அந்த கண்ணனை எதிர்த்து நிக்க போறா இனிமே பாவ புண்ணியங்கள் வரத்துக்கு வாய்ப்பு யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் செய்த செய்கிற செய்ய போகிற எல்லா புண்ணியங்களையும் உனக்கு நான் உனக்கு உத்தரவாதமா கொடுத்துட்டேன்டா அப்படின்னு இப்ப பாருங்க ஒரு ஆச்சரியம் கண்ண பெருமானுடைய கை இப்படி கீழே தாழ்ந்தது கர்ணனுடைய கை மேல ஒசந்தது என்ன சார் மனுஷன் கர்ணன் அவன் கை மேல கடவுள் கண்ணன் அவனுடைய கை கீழே ஏன்னா தாரவாத்து கொடுக்கணும் தண்ணி இல்ல இந்த இதயத்துல அம்பு தச்சிருக்கு அந்த அம்புலே அந்த ரத்தத்தை கையில கர்ணன் வாங்கி இப்படி தாரவாத கொடுத்தான் கடவுளுடைய கை கீழ நின்னது ரத்தம் சொவுள் கை தாழ்ந்து போச்சு மனுஷன் கை வசந்து போச்சே ஒரே கொடுக்கிற எண்ணம் உயர்ந்தது வாங்குகிற எண்ணம் தாழ்ந்தது எண்ணத்தால் உயர்ந்தவன் கை உயர்ந்தது எண்ணத்தால் தாழ்ந்தால் இறைவனானாலும் கை தாழ்ந்ததுன்னு சார் கடவுள போய் தாழ்ந்ததுன்னு சொல்லலாமா அதுவும் உபநியாச உலகத்துல போய் சொல்லலாமா அதுக்கு வேற ஒரு ரத்தம் சொல்லணும் எப்படி சொல்லணும்னா கடவுள் கை தாழ்ந்தது கடவுள் தாழ்ந்தான்னு சொல்றது கொஞ்சம் மிக எப்படி சொல்லணும் அப்படின்னா எண்ணத்தால் ஒருவன் உயர்ந்து ஒரு காரியம் செய்தால் அவன் எண்ணத்தை உயர்த்துவதற்காக கடவுள் தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிறான் தாழ்ந்து போவதற்கு கடவுள் தயாராக இருக்கிறான் தன்னை தாழ்த்தி கொண்டாவது தன் பக்தனை கடவுள் உயர்த்துகிறான் கடவுளுடைய கை வசந்து போச்சு இது பெருசு இல்லீங்க அந்த ரத்தம் சொட்டு சுட்டா அப்படி பட்ட ஒண்ணு இப்படி நிமிந்து பாத்தாராம் கிருஷ்ணன் பார்த்துட்டு சொன்னாராம் வேண்டிய வரங்கள் சொல்லுதி என்றார் உனக்கு என்னென்ன வர வேணுமோ என்ன கேளு அப்படின்னு சார் யாசகம் வாங்க வந்தவன் உனக்கு என்ன வேணுமோ என்ன கேளு என்ன நியாயம் உதவி பண்ணுங்க வச்சு ரூபாய் முன்னூறு ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் நான் பெங்களூர் வரைக்கும் போறேன் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்னென்ன வேணுமா சொல்லுங்க நான் வாங்கிட்டு இப்பதான் ரெண்டாயிரம் வாங்கிருக்கு இப்ப பெங்களூர்ல போய் என்னென்ன வேணுமா எல்லாருக்கு வாங்கிட்டேன் தெரியா கேப்பமா இல்லையா அது மாதிரி ஞாசகமா குடுக்கறான் யாரு கர்ணன் அந்த கிருஷ்ணன் வாங்கிகிட்டு நிமிந்து பார்த்தான் வரங்கள் சொல்லுதி என்றான் என்னடா காரணம் ரத்தம் கையில் பட்டதும் அவனுக்கும் கொடுக்கணும்னு தோண்டிப்போச்சான் கையில பட்ட உடனே அவனுக்கு அந்த எண்ணம் தோணிச்சான் நாம கொடுக்காம இருந்தா சரியா இருக்கா நாம ஏதா கொடுப்போம் அப்படின்னு அந்த எண்ணம் அவன் மனதில் தோன்றி விட்டது அப்படின்னு அது என்ன ஒரு அற்புதம் வந்திருக்கிறவன் கிருஷ்ணன் தெரியும் சார் பாட்டுல அப்படிதான் வருது வந்து யாரு பூவில் அயனும் எனக்கு நிகர் இல்லை பிரம்மா உனக்கு சமம் இல்லை என்ன அர்த்தம் பிரம்மா உனக்கு சமம் இல்லையுன்னா என்ன அர்த்தம் சாட்சாத் மகாவிஷ்ணு கிருஷ்ணன் அவன் ஏன் இந்த கர்ணம் இத குடுத்தான் இது வரைக்கும் மனுஷங்க தான் யாச்சனை வாங்கினாங்க எங்க அம்மா குந்தி தேவி வந்து ரெண்டு வனம் வாங்கிட்டு போன அப்புறம் தேவேந்திரனே வந்து வாங்கினா அதான் பெருசு நினைச்சேன் இப்பதான் எனக்கு திருப்தி என்ன பகவானே என்கிட்ட வாங்கிட்டேன் இந்த சந்தர்ப்பத்தில் விட முடியாது அவர ஏன் கிருஷ்ணா வாங்கினான் எல்லாரும் வாங்கிட்டாங்க நாமளும் வாங்கிட்டா அவனுக்கு அந்த திருப்தி கிடைக்கட்டமே அப்படின்னு பகவான் வாங்கிட்டான் திருப்தி பண்றதுக்காக வேண்டிய வரங்கள் சொல்லுது அப்படின்னு சொன்னா எனக்கு இன்னொரு பிறப்பு கூடாது இன்னொரு பிறப்பு கூடாது யாரா கேட்பான் கடவுள் தானே கேட்க முடியும் எனக்கு இன்னொரு பிறப்பு கூடாது அப்படி ஒருவேளை பிறப்பு என்ற ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அந்த மாதிரி ஒரு பிறகு வந்துடுச்சுன்னு சொன்னா அந்த பிறப்பிலும் கூட இல்லை என்று யாரும் வந்தால் இல்லை என்று உரையாத இதயம் நீ அழித்தருள் என்றான் அப்படி யாராவது இல்லைன்னு வந்தா இல்லைன்னு சொல்லாத ஒரு அந்த இதயம் அதான் எனக்கு வாடும் நீங்க ஒரு பெரிய அழகு பாருங்க கொடுக்கறதுக்கு பணமே வேண்டாங்க மனம்தான் வந்து கட்ட வேண்டிய விட்டு போறோம் அப்படியே ரூபாய் அள்ளி கொடுத்து போய் வச்சுக்கப்போ அப்படி கொடுத்த பேர் இருக்கிறான் கோடி கோடியா வச்சுட்டு கிள்ளி கொடுத்த பேர் இருக்கிறேன் மனசே வராம உட்கார் குடுறதுக்கு மனம் தான் வேணுமே கணக்கே கிடையாது சிறியவர் மூணு மாடி வீடு மேல ஒரு பணக்காரன் தெருதோ பிச்சுக்காரர் போறார் அவர் நிமிந்து மேல பார்த்தார் தர்ம துரேதான் தானம் பண்ணுங்க தரும துறம் மேலே சொன்னார் எங்க பரம்பரைக்கும் அந்த வழங்க கிடையாதுக்கு மிச்சம் இருந்தா போடுங்க பழையா பழையா நாங்கல் போட்டுருவோம் ஒரு பழைய துணி இருந்தா போடுங்க போடுங்க இப்ப அவங்களே ஒரு கொள்கை வச்சிருக்காங்க அது குறைஞ்சும் வாங்க மாட்டாங்க யோசிக்கிறீங்க இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அவங்க சங்கத்தையும் பேசுறேன் துணி கேட்டா இல்லங்குற சாப்பாடு கேட்டா இல்லங்குறா இல்லங்குறாங்க என்ன சொல்றேன் சேர்ந்து பிச்சை எடுத்து பாதி பங்கல் எ அதன் எல் அதனும் இழிந்த சங்கு சொல்லூ சொன்ன பெருமை இல்லை இல்லை என்று உதவாத இதயம் நீ அளித்தருள்னச குழு அவருக்கு பெரியக்கரத்தோட காட்சி கொடுத்தா நாராயணனா காட்சி கொடுத்தான் இந்த பாரத கதை தடவை தடவை எடுத்ததிலையும் சந்தோஷமா எடுத்த விஸ்வரூபம் இதுதான் மிரட்டுறதுக்கு உருட்டுறதுக்கு இது நிறைய வெவ்வேறு மோசம் கொடுக்கணும் அப்படின்னு திவ்யமா எடுத்த விஸ்வரூபா எதுன்னு கேட்டா கர்ணனுக்கு எடுத்தது ஆனந்தமா அந்த வடிவத்தை காமிச்சான் அப்ப சொன்ன பாரும்தாழ்ையத்தில் உலகத்துல யாரு வாழ்ந்திருக்கா நான் வாழ்ந்த மாதிரி வாழ்க்கை யாரும் வாழல இந்த மாதிரி நிறைவா போய் சேர்ந்தவங்க ரொம்ப குறைச்சு கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பாங்க ஆனா மூச்சு விழுத்துட்டே இருக்கும் ஏன் என்ன இழுக்குது அவர் இன்னொரு மில்லு வாங்கணும்னு நினைச்சாரு அதுக்குள்ளி போச்சு அப்ப அடுத்த இன்னொரு திருப்தியா இருக்கும் எவ்வளவு இழுத்துக்கிட்டு பாடுபடும் சாகுற போது ஐ எம் குவாயிட் கம்ஃபர்டபிள் நான் வாழ்ந்த வரைக்கும் சந்தோஷம் நான் போய் வருகிறேன்னு சொல்லி மரணம் அடைவது ஒரு பெரிய ஆற்றல் எத்தனையோ பேர் மரணம் இருந்தாலும் சீர்காழி கோவிந்தராஜனுடைய உயிர் பிரியறதுக்கு முன்பாக உலகம் நன்றா இருக்கட்டும் உடல் நெஞ்சு வலிசக்தி முன்னாடி உலகம் ஒரு பெரிய பக்குவம் இதய நோய் வந்து அந்த தேர்ட் அட்டாக்கு டாக்டர் பரபரம் ஓடுறாரு கூப்பிட்டு எங்க அப்பா சொன்னா என்ன நீங்க வாழ வேண்டிய வயசு படபடப்பா இருக்காது அவருக்கு நாங்களே டிக்கெட் வாங்கிட்டோம் உங்களுக்கு நல்லது இல்ல டாக்டர் அழுதுட்டார் வெளியூர் சொன்னா இது மாதிரி அவங்க வாழ்க்கையில நிறைய வாழ்வு வாழ்ந்து மேல போறாங்க இது ஒரு உன்னதமான மரணம் கர்ணன் சொல்றான் பாருங்க என் பெற்ற பேரு இவ்வையகத்தில் யாரு பெற்றார் அப்படின்னா எனக்கு சந்தோஷம் நான் நிறைவா இந்த உலகத்தை விட்டு போறேன் அப்படின்னு கர்ணன் விடை பெற்றான் அதோடு கண்ணன் காட்சியை மறைச்சான் அர்ஜுனகிட்ட வந்தான் இப்ப அம்ப விடுன்னா அம்ப விட்டாம் பாருங்க அப்படியே கர்ணன் மாண்டு கீழே அம்மான கதறினா குந்தி ஓடியான் அவளுக்கு இந்த மரண உணர்வு வந்து ஓடி வந்தா அம்மான எடுத்து மடிமேல போட்டு மகனே மகனே மகனே கதர் அர்ஜுனன் திரும்பி கிருஷ்ணனை பாத்து கேட்டான் கிருஷ்ணா கர்ண செத்து விழா எங்கம்மா குந்தி மடியில எடுத்து வச்சுக்கிட்டு மகனே மகனேன்னு அழறாளே என்ன கிருஷ்ணா அப்படின்னா அம்மா மகன் செத்தா மகனே மகனேன்னு தான் அழுவாங்க வேற என்ன சொல்லி அழுவாங்க என்ன கிருஷ்ணா நீ என்ன சொல்ற கர்ணன் குந்தியோட மகனா ஆமா கிருஷ்ணா நீ ஏன் சொல்லிருப்பேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லலையே கிருஷ்ணா இது என்னடா மாயம் எத்தனையோ மாயம் பண்ணினா இது என்ன மிகப்பெரிய மாயம் எல்லாமே மாயம் தான் போற நிறுத்திட்டு எல்லாம் கிட்ட போனார்கள் இவன் பாண்டர்கள் மூத்த வந்து தெரிஞ்ச உடனே இந்த தரப்பும் விழுந்து அழுது அந்த தரப்பும் விழுந்து அழுது குந்திதேவி அழுத உடனே தருமர் ஓடி அந்த என்ன அழகான பாட்டு வில்லிபுத்திரவர் சொல்றார் பின்னிய செஞ்சுழலாய் பெற்றதாயின் அந்நியம் நன்று வருத்தப்பட்டு பேசினான் தர்மன் கொடுத்த பெண்கள் மனசுல ரகசியம் தங்காம போட்டோம் அப்படி அது ஒரு காரணம் இல்லையாலும் அப்படித்தான் இருந்தாலும் உங்க மனசுல ரகசியமே தங்காம போட்டோம் அப்படின்னு தருமன் ஒரு சாபத்தை கொடுத்தான் அன்றைய யுத்தம் நிகழ்ந்தது நிகழ்ந்த பிறகு அந்த முடிந்தது முடிந்ததுக்கு அப்புறம் சல்லி சேனாதிபதி ஆக்கின கர்ணனுடைய புதல்கள் எல்லாம் மாண்டார்கள் துரியோதனுடைய தம்பிகள் எல்லாரும் மாண்டார்கள் சகுனி உலூகன் மாண்டார்கள் துரியோதனம் போய் ஒரு மடுவிலை ஒளிந்து கொள்வது என்று முடிவாகி தன்னை காப்பாற்றிக்கணும் இல்லையா அதுக்காக போய் ஒரு மடுவிலை ஒளிந்து கொண்டு விட்டான் கொஞ்சம் கயம் எடுத்து சண்டை போட்டா ஜெயிக்கலாமோன்னு ஒரு மடுவிலை போய் ஒளிந்து கொண்டான் இப்போ இனி சண்டை போடுறதுக்கு வெளியில யாருமே இல்ல மிஞ்சி இருந்த சொல் போய் துரியோதன் ஒரு மடுவிலே ஒளிந்து கொண்டிருக்கிறார் அவன் இருக்கிற இடத்த பாண்டவர்கள் கண்டுபிடித்துக் கொண்டு நேரம் அங்க வந்து நின்றார்கள் இதுக்கு நடுவில் பலராமர் யாத்திரை போனவரும் திரும்பி வந்துட்ட அந்த சமந்த பஞ்சகம் அதாவது ரத்த மடுக்கரை அதுல வந்து உள்ள ஒளிந்திருக்கிற துரியோதன வெளிலவா அப்படின்னு அப்ப அவசரத்துல தரும சொன்னார் எங்களை யாராவது ஒருத்தரோட சண்டை போட்டா போற எல்லாரோடையும் போட வேண்டாம் வெளிலவா அப்படி அவன் நீரை கிழித்துக் கொண்டு வந்தான் நெடுநாள் வயிறி அவனுக்கு பீமன் நான் அவனோட சண்டை போடுவேன் ஜெயிச்சா எல்லாத்தையும் ஜெயிச்சதுக்கு சமம் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சான் பாய்ந்து பாய்ந்து பாய்ந்து பாய்ந்து துரியோதனை சண்டை போடுறான் அவன் நெடுநாளா பீமனை மாதிரி ஒரு இரும்பு பதுமை பண்ணி அதோட அடிச்சு அடிச்சு சண்டை போட்டு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான் அந்த அளவுக்கு சண்டை போட முடியல ஆனா துரியோதனண்ட சண்டை போட்டான் கதாயுதால தாக்குறான் அடிப்படுகிற ஏன் போல இப்போ செய்ய வேண்டிய வேலையை செய்ய ரத்தம் அளவு தானே இருக்கு அது உடம்புக்கு போனா மூளைக்கு போக மாட்டேங்குது மூளைக்கு போனா உடம்புக்கு போக மாட்டேங்க சில பேருக்கு போய் நிறைய வேலை செய்யும் ஆள் வத்தலும் இருப்பான் உடம்பு ரொம்ப பிரமாதமா இருக்கும் யுத்தத்துல போய் நடுவு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது பக்கத்தில் உட்கார்ந்து அர்ஜுன பார்த்தான் கத்தியா உங்களுக்கு இவனை வச்சுக்கிட்டு நம்பி நாம யுத்தத்துக்கு வந்தோம் பாரு தொடல் தட்டு தட்னா இவனை போய் யுத்தத்துக்கு நம்பி நம்ம கூட்டிட்டு வந்த மாதிரி தொடல தட்டின அடிக்க வேண்டிய கதா யுத்த கூடாது கீழே கதா யுத்தத்துல அடிக்க கூடாது இலக்கணத்துக்கு தப்பு சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருக்க இந்த துரியோதனை ஒரு முறை தாக்கத்துக்காக வந்தான் அப்போது கதையினாலே தாக்க தொடலே பட்டு முறிந்து கீழே விழுந்தான் துரியோதனை அப்படி கீழே துரியோதன விழுந்த போது அவனுடைய தலையில கொண்டு போய் பீமன் கால வச்சான் இந்த எரிச்சல் பழைய எரிச்சல் துரியோதனுடைய தலைமையில கொண்டு போய் கால வச்சான் தருமர் கூட வானாண்ட சக்கரவர்த்தியா இருந்தவன் அவனை காலால மிதிக்காதரா அப்படி அப்பவும் கேட்கல பீமன் போய் துரியோதனுடைய தலைமையில கால வச்சான் அப்பவும் துரியோதனுடைய அகங்கார பார்ந்த ஒரு வார்த்தை சொன்ன பலமிழந்து கீழே விழுந்தால் காக்கைகள் கூட தலை உட்கார்ந்து கொள்ளும் காக்கை கூட தான் உட்காரும் இது பெரிய விஷயமா இப்ப என் தலைமையில கால் வச்சுட்டதுல இருந்த வரைக்கும் விழுந்ததுக்கு அப்புறம் அகங்காரமா தான் துரியோதன மாண்ட செய்தி துருதராஷ்டனுக்கு போயிட்டு இனி யுத்தம்லாம் முடிஞ்சு எல்லாரும் அவங்க பாசறைக்கு திரும்புகிறாங்க கேம்ப் அதுக்கு திரும்புகிறார்கள் அர்ஜுனுடைய தேர் ஒவ்வொரு தேர் ஆவது முதல்ல தருமனுடைய தேர் வந்து நின்று நீங்க என்ன கன்வென்ஷன் மரபுன்னு கேட்டா தேர் இறங்கி அந்த தேரை ஒரு சுத்து சுத்திட்டு வந்து கும்பிடுவான் கைய காட்டுவான் அந்த கையில காலை வச்சு ஜம்ப் பண்ணணும் அர்ஜுனனுக்கு ஒரே குஷி யாரு எல்லாரும் அவன் சுத்தி கைய போறான் நாம காலை வைக்க போறான் காலை வச்ச உடனே காலை மிதிக்க போறோம் இதெல்லாம் நடக்க போகுது எவ்வளவு கற்பனை இருந்தான் கிருஷ்ணன் நிறுத்திட்டு இறங்கி சுத்தி வந்து கையெல்லாம் கட்டல அப்ப அர்ஜுன் நினைச்சான் கர்மயோகம் சொன்னாரு கடைசியில ஒரு குணத்தை காமிச்சிட்டாரு ஏ சுத்தி வந்து இவர் கையெல்லாம் நீட்ட மாட்டார நாம காலால மிதிக்க கூடாதான் அவர் கடவுளா நாம மனுஷனா அதனால இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சா அதுக்காக நம்மள சொதக்கு போட்டு இறங்க சொல்ற இப்படி இருந்தா அவன் அவனுக்கு அர்ஜுனனுக்கு அவன் சொன்னதை மீறி வழக்கமே இல்ல இப்படி யோசிக்கிறானே ஒழிய அது வரைக்கும் தேர்ல உட்காந்துருந்த கண்ணன் அர்ஜுன பார்த்துட்டு என்ன எல்லாருக்கும் இறங்கி தேர்ப்பாக கும்பிட்ட மாதிரி நான் கும்பிடலையே யோசிக்கிறியா இது இப்ப இறங்குற பாருன்னு அந்த தேரை விட்டு இறங்கி நான் பாருங்க தேர் பற்றி எரிந்தது அத்தனை பேர் விட்ட அஸ்திரங்கள் அக்னி அஸ்திர தேர் மேல நிக்கிது அது நான் இருந்ததால இவ்வளவு நேரம் எரியாம இருந்தது நான் இந்த மரபு கருதி உன்னை இறக்கி விட்டு இறக்கி விடாம நான் முதல்ல இறங்கி இருந்தேன்னு வச்சுக்க நீ இருக்கும் இது நடந்திருக்கும் இப்ப புரியுதா இன்னும் நான் கர்ம யோகிதான் உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும் நான் இன்னும் கர்ம யோகிதான் இப்போ உன்னை காப்பாற்றுறதுக்காகத்தான் நான் இந்த மரபை மீறி நினைவு ஒழிய வேற எந்த காரணம் இல்ல கண்ணா நான் மன்னிக்கணும் நீ எது செஞ்சாலும் எனக்கு நல்லதுதான் செய்வேன் இவர்கள் வெற்றி செய்தியோட வந்த உடனே துரியோதன அந்த மடுதலிபின் துரியோதன திருப்தி அடைவான் அப்படின்னு அவன் தகாத ஒரு காரியம் பண்ணி பாண்டவர்களுடைய இளம் பிள்ளைகள் பாசறைகள்ல தூங்கி கொண்டிருக்கிறார்கள் உப பாண்டவர்கள் நேரம் ஒளிஞ்சிருக்கிறான் அந்த அஸ்வத்தாமன் என்ன செய்ய அப்படின்னு எண்ணம் அந்த அஞ்சு பிள்ளைகளும் பாசறையில் தூங்குற போது இரவு நேரத்தில் போய் கத்தியால அந்த குழந்தைகளை தலைய வெட்டிட்டு அஸ்வர்தான் வெட்டிட்டு இந்த செய்தியை போய் அவன் துரியோதன சொன்ன சந்தோஷப்படுவான்னு நினைச்சு உப பாண்டவர்களை கொன்றுவிட்டேன் அப்படி ஆனா ஒரு ஆச்சரியம் இவ்வளவு நேரம் ஈதரக்கம் இல்லாமல் பேசின துரியோதன சொன்னா நீ என்ன இருந்தாலும் இந்த காரியம் பண்ணி எனக்கும் பாண்ட ஒழிய இப்ப இந்த எல்லாரும் அழிஞ்சாச்சு என் பிள்ளைகள்லாம் செத்து போயாச்சு எல்லாரும் போயாச்சு பாண்டவர்கள் பிள்ளையாவது நாங்களா சத்திரியர்கள் சாத்திரமா இந்த காரியம் பண்ணலாம் நீ பிராமணாரு காரியத்தை எப்படி பண்ணினேன் நீ பண்ணிருக்க கூடாதுன்னு துரியோர் இந்த இறந்து போற போது அவனுக்கும் ஒரு விவேகம் வந்தாச்சு துரியோர் அந்த பிள்ளைகளை நீ கொண்டு கூடாது நீ கொண்டது தவறு கொண்டிருக்க கூடாது அப்படி இல்ல எங்க அப்பாவை கொண்டார்கள் குலத்தை வேறு பழிவாங்கிறதுக்காக நான் உப பாண்டவர்களை கொண்டுட்டேன் இதுக்கு நடுவில் திரௌபதிக்கு செய்தி போச்சு அவன் பெற்ற ஐந்தையும் அஸ்வத்தாமன் கொண்டுட்டான் அஸ்வத்தாமன் அதை யாரும் கொண்டுட்டான் அப்படின்னா அவ ஒன்னு அர்ஜுனையும் பீமனையும் குப்தா யாரா இருந்தாலும் சரி அவனை முன்னாடி கொண்டாந்து நிறுத்துங்க இப்ப கொண்டாந்து நிறுத்துங்க என் நான் அவன் யாரா இருந்தாலும் என்னாடி நிறுத்தி வீடமுள்ள ஆன்மகனா இருந்தா நம்ம பிள்ளைய கொண்டுட்டு அந்த திருடனை கொண்டாந்து இவர்கள் தேடி போய் பார்த்தா அது அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் குருவனுடைய புத்திரன் நேரம் அஸ்வத்தாமனை பிடிச்சு கொண்டு வந்து திரௌபதி கிட்ட நிறுத்தின உடனே அழுது புலம்பிக்கிட்டு இருந்த திரௌபதி பார்த்தா துரோணாச்சாரியாருடைய மகன் இதான் அந்த பாரத கதையுடைய சிறப்பு பாருங்க கையெடுத்து கும்பிட்டாலா குரு புத்திரனா சரி விட்டுடுங்க ஏன் குரு மேல உள்ள மரியாதை குருவினுடைய புத்திரனை ஒண்ணும் பண்ணக்கூடாது விட்டு தொலைஞ் அவனை விட்டுடுங்க முதல்ல உடனே விட்டுடுங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி வழக்கமா நம்ப ஐடியா இப்படி பரல வெட்டாமையே வெட்டின மாதிரி வெட்டலான் வெட்டாமையே வெட்டின மாதிரி வெட்டலாம் இந்த வெட்டாமையே வெட்டின மாதிரி எப்படி வெட்டலாம் அவன் தலையில பிறப்பிலிருந்து ஒரு மணி இருக்கு அந்த மணியை பிடிங்கிட்டா தலையை வெட்டின மாதிரி இப்ப நாம கூட சுவாமிக்கு தலையை கொடுத்ததுக்கு அடையாளமா தான் திருப்பதிக்கு போன தலையவே குடுத்த மாதிரி ஒரு பாகல நம்ம அவரே ஏமாத்துற ஆளு நம்ம அது மாதிரி இந்த தலையில் இருக்கிற மணியை அப்படி எடுத்துட்டா அது அவன் தலையவே எடுத்த மாதிரி அதனால அந்த தலையில் இருக்கிற மணியை எடுத்தா அஸ்வத் தலையை எடுத்த மாதிரி மணியை பிடிங்கிட்டு அஸ்வத் அனுப்பினார் அப்புறமே கெடுமதியாலும் பாண்டவரை அழிக்கிறதுக்காக அப்பாண்டவன் ஒரு அசரத்தை பிரயோகிக்கிறான் அதனால வேறு கதை அந்த பரீட்சித்து மகாராஜாவை கிருஷ்ணன் கர்ப்பத்தில் போய் காப்பாத்துறான்னு வரும் அது நமக்கு இப்ப தேவையில்லை இதெல்லாம் முடிந்த பிறகு திருதராஷ்டனுக்கு செய்தி சொல்ல போனார்கள் அந்த திருதராஷ்டத்துல போய் இந்த செய்தியை சொல்ல போது பீமனை கூப்பிடுங்கோ பீமனை கூப்பிடுங்கோன்னா ஏ என்னுடைய பிள்ளைய அவன் தானே கொண்டுட்டான் அவனா ஆற தழுவனும்னு சொல்லி பீமனை கூப்பிடுங்க நீண்ட நாளா பீமன் மாதிரி செஞ்சு வச்சிருந்த இரும்பு பதுமையை அவன் முன்னாடி தள்ளி விட்டார் அவனோட இருக தெளிவு நான் பொடியா போயிடுச்சு அழிக்கணுங்கிற வைராகியம் திருதராஷ்டனு துரியோதனம் வச்சு பழகுன இரும்பு பொம்மை அதத்தான் என் நொறுக்கி இருக்கு எனக்கு இன்னும் அந்த ஆத்திரம் தீரல இன்னும் எனக்கு புத்தி வரல சரி நடந்தது நடந்து போச்சு நீங்க அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் பண்ணிட்டு நல்ல காரியங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நல்ல காரியம் என்ன பட்டாபிஷன் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு எல்லா முறையா என்னென்ன செய்யணுமோ அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு நல்ல காரியத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னா இந்த குலத்தில் சென்றடைந்தவர்களுக்கு போய் நடிக்கரையில் செய்ய வேண்டிய எல்லா விஷயமும் செஞ்சு அப்புறமும் தருமருக்கு பட்டாபிஷயத்தில் ஆசை வரலையா எல்லாம் நடந்து போச்சு தப்பு நடந்து போச்சு எவ்வளவோ பேர் மாண்டார்கள் இனி என்ன நமக்கு வாழ்க்கை ஒரு வரி பாருங்க பாரதத்தினுடைய கிளைமேக்ஸ் வரி ஒரு வரி திரௌபதி பிள்ளைய இழந்துட்டான் உப பானோடு செத்து காந்தாரி துரிய சந்ததியை அவர் திரௌபதியை கையப்பிடிச்சே ஜெயிக்கிறது எல்லா பெண்களுக்கும் தோல்விதான் ஏ ஓம் பரம்பரையும் போச்சு என் பரம்பரையும் போச்சு அப்ப வெற்றி தோல்வி ஆண்களுக்கு தான் யுத்தத்தில் எல்லா பெண்களுக்கும் என்றைக்கும் தோல்விதான் பயங்கரமான ஒரு வார்த்தை பார் இப்படி அவங்க செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்து முடித்து பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுகிறார்கள் அந்த அளவில் இப்ப நிறைவு செய்திருக்கிறேன் நம்முடைய சபையினர் நன்றி தெரிவித்தல் என்ற அந்த செய்திக்கு பிறகு பட்டாபிஷேக செய்தியை சொல்லி பலம் சொல்லி இந்த கதை முறையாக நிறைவு பெறும் சபையினர் இப்போது நன்றி சொல்ல வருகிறார் என்பர்களே இந்த பத்து நாட்கள் வாய் விட்டு சிரித்தோம் வாய் சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்வார்கள் இருக்க வேண்டும் என்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயாவர்களை போய் பார்த்தோம் பதினெட்டு நாள் புக் பண்ணிட்டு வந்தோம் வந்த உடனே கோயில் இருக்கிற முக்கிய உடம்பு சேரலாம் போச்சு உடனே என்ன பண்ணிட்டோம் வேற வழி இல்லாம அதை கேன்சல் பண்ணிட்டோம் ரெண்டு மாசம் கழிச்சு அவர்கள் திருச்செந்தூர் சொற்பொழிவுக்கு வந்தாங்க அஞ்சு நாள் சொற்பொழிவு ஒரு நாள் சொற்பொழிவுல சொன்னாரு அவர் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு நண்பர் ஒருத்தர வந்தாரு வீட்டுக்கு என் வீட்டுக்கு வந்தாரு அவரு கிட்ட நாள் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன அவரு பாத்தாரு ஆஹா பதினெட்டு நாள் நிகழ்ச்சியா ரொம்ப சந்தோஷம் நல்ல வசதியா இருக்கீங்க கல்லடிப்பட்டாலும் அடிப்படாது அப்பேற்பட்ட கண்ணுகார் அவரு தெருவில்போது இந்த குடிசை மேல பூசணிக்காய் இருக்கும் பார்த்திருப்பீங்க அவரு நண்பர் அப்பா முருகா உங்க வீட்டு மேல பூசணிக்கா நல்லா பிரமாதமா காய்ச்சி இருக்குது நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் அவர் வீட்டு கூட தாண்டலையா பூசணிக்கா தொப்பு விழுந்து உடஞ்சி போச்சு அப்பேற்பட்டவர் வீட்டுக்கு வந்துருக்காரு காபி கொடுத்த கீழே இறங்கி போனாராம் அவர் கீழே இறங்கி போன உடனே எனக்கு ஒரு போன் வந்ததுன்னு சொன்னாங்க என்ன போனா அவர்கிட்ட சொன்னார் மகாபாதம் பதினெட்டு நாள் புக் பண்ணிருக்காங்க அப்ப திருச்செந்தூர்ல நான் இருக்கேன் சொற்பொழிக்கட்டு இருக்கேன் அப்ப நினைச்சேன் நம்ம ஊரு கதை திருச்செந்தூர் கடற்கரை வந்துச்சு இது இப்படியா விட்டா ஐயா வெளிநாட்டுக்கு போனவருக்கு கடல் தாண்டி போடு நம்ம ஊருக்கு ஏற்பாடு பண்ணாலுக்கு ஒத்துழைத்து ஒத்துக்கொண்டு நமக்கு இவ்வளவு சிறப்பாக உரையாற்றி நம்மளை மகிழ்த்த அன்னாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த தேவாசுரர்கள் யுத்தம் பதினெட்டு ஆண்டுகள் நடந்தது ராமராவண யுத்தம் பதினெட்டு மாதங்கள் நடந்தது இந்த கௌரவர்களும் பதினெட்டு நாள் நடந்தது அவங்க பூர்வீகத்தை பத்து நாளும் பத்து தலைப்பு கொடுத்தாங்க முதல் நாள் தலைப்பு சரியா நடந்தது இரண்டாவது நாள் தலைப்பு தடுமாறியது மூன்றாவது நாள் போராட்டம் தான் ஒரு நாளும் தலைப்பு முடிக்கல அவ்வளவு போராட்டத்துக்கு இடையிலையும் ஒரு முறை பிரசாதம் போட்டிருந்த விருதுக்கு அப்பறம் ஒரு வாரம் சமாளிச்சு கிருஷ்ண பரமாத்மா விதர் வீட்டுக்கு விட்டுறேன் அன்னைக்கு நான் விருது போட மாட்டேன் நீங்க போட்டு விருத்த மறுநாள் விருந்து போட்டுக்கிறேன் அப்படி போராட்டத்துக்கு இடையில தான் பத்து நாளும் முடிச்சு கொடுத்திருக்காரு இந்த முறை புக் பண்ண போகும்போது ஐயா கிட்ட சொன்னோம் ஐயா எல்லாரும் சொல்ற மாதிரி மகாபாரத் பொதுவான கருத்துக்களை சொல்லி முடிச்சிடாதீங்க அல்ல உட்கருத்துக்கள் என்ன இருக்கு புதுமையான கருத்துக்கள் என்ன இருக்கு புலவர் கீரன் அவர்கள் சொல்வார்கள் புதுமையான கருத்துக்களா அந்த மாதிரி நீங்க கருத்துக்களை சொல்லணும் இத வாரியார சாமிகளே தூக்கி எரிஞ்சிருவாரு நாங்க நினைக்கல அப்போ இந்த நெல்லிக்கடை கதையில சொன்னாருங்க பாஞ்சாலி வந்து மனம் விட்டு ஆறாவது கணவனை விரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க அதுக்கு வாரியார் சாமிகள் ஒரு கொஷின் மார்க் போட்டு விரும்பும் கொஸ்டின் மார்க் போட்டா விரும்பாது வாரிய சாமிகள் சொன்னாங்க மானசீகமான ஒரு கணவனை உருவாக்கி அந்த கணவன் தான் விரும்பும் சொன்னாங்க அது வாரியார் சமயம் தூக்கி எரிஞ்சாலும் புதுமையான கருத்து சொன்னதுக்காக நாங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்த காலத்தில் உள்ள இளம் சிறார்கள் சினிமாக்களை பார்த்து விட்டு கற்பனையில் உருவகப்படுத்திக் கொண்டு அந்த காலத்து போல காந்திர மனம் வாழ்ந்து உண்மையான வாழ்க்கை வரும்போது பாடுபட்டு அவசியப்படாதீர்கள் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்ள நாளும் இந்த மாலை பொழுது போன நேரமே தெரியல அது எல்லாருக்கும் தெரியும் இப்படி முதலே சொல்லிட்டாங்க தொடர் ஒத்துக்கிறது நம்ம கேட்கும் போது தொடர் சொற்ப ஒத்துக்கிறது இல்லை இப்போ அப்படின்னா இருந்தாலும் எப்படி நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு நாங்கள் கேட்டு அவரும் ஒத்துக்கொண்டு நமக்கும் குறைத்திருந்தது அவருக்கும் குறைத்திருந்தது இதற்காக ஐயா அவருக்கு நன்றி சொல்வதோடு அவர் நோய் நொடி இல்லாமல் பல காலம் பல்லாண்டு வாழ்ந்து தமிழ் தொண்டு செய்ய வேண்டும் அதற்கு நாங்களும் அடிக்கடி கேட்டு மகிழ வேண்டும் இதற்கு எல்லாம் அல்ல முருகப்பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறோம் அது மட்டுமில்ல தினசரி வந்திருந்து கேட்டு அவரை ஊக்குவித்த மெய்யன்பர்கள் அனைவருக்கும் திருக்கோயில் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் திருக்கோயில் சார்பாக இப்பொழுது நம்முடைய குருசாமி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள் ப்பான்பர்களே இந்த நிகழ்ச்சிக்கு உபயதாரர்களான திரு ஜி சேகர் துணைத் தலைவர் சிறப்பு திருநெல்லை பேரூராட்சி பூந்தமல்லி திரு எஸ் அனந்த நாராயணன் சென்னை உக்கருமுருகன் திரு ஆர் பி நாகராஜன் ஓட்டல் அசோக் பூவை திரு பி குமார் என்ஜினியர் திருமால் நகர் பூவை திரு எஸ் அண்ணாமலை எஸ் எஸ் டோர் பூவை வித்யா டீச்சர் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்காக பொருள் உதவியும் பண உதவியும் செய்து உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் திருக்கோயில் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் கோல்டன் டெக்ஸ் உரிமையாளர் எங்கிருந்தாலும் மேல வரும் சரி இப்பொழுது திரு ஜி சேகர் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக முதல் கை கொடுத்த திரு ஜிங்க மையன்பு மையன்பர்களே இப்பொழுது இந்த வருட வல்லக்கோட்டை பரணி தீப தரிசன அடியார்கள் சார்பாக இந்த வெள்ளி குத்துவிளக்குகளை ஹோட்டல் அசோக் பவன் உரிமையாளர்கள் வழங்குகிறார்கள் நம்முடைய திருக்கோயில் முக்கியஸ்தர்கள் ஒருவரான திரு செல்வம் அவர்கள் ஐயா கால் காசு அன்பளிப்பாக அளிக்கிறார்கள் டிரஸ்டின் தலைவர்கள் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்ள வரும் போடுறது ஹலோ ஸ்ரீ தர்மசாஸ்தா டிரஸ்டின் தலைவர் அவர்கள் திருக்கோயில் சார்பாக மலர்மாலையை பொன்மாலையாக அணைக்கிறார்கள் ர் அவங்கள மாலைமாட்ட முதல்ல அவர்களின் துணைவியாருக்கு திருக்கோயில் சார்பாக மரமலை அடிச்சு கொடுப்போம் திருக்கோயில் சார்பாக ஐயா அவர்களுக்கு பட்டு வேட்டி பட்டு துண்டு பரிசளிக்கப்படுகிறது திருக்கோயில் சார்பாக ஐயாவர்கள் துணைவர் அவர்களுக்கு பட்டு சேலை பரிசளிக்கப்படுகிறது கோல்டன் டெக்ஸ் உரிமையாளர் அளித்த சால்வையை நம்ம குருசாமி அவர்கள் பொன்னாடையாக அணிவிக்கிறார்கள் மீனவர்களே திருக்கோயில் சார்பாக நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட தெய்வீக பக்தி சுடர் என்றும் புத்தகத்தை அழிவிக்கிறோம் என் ஆய்வாளர் நடராஜன் மீனவர்களே தற்போது வே நடராஜன் கால்நடை ஆய்வாளர் அவர்கள் பொன்னாடை பொறுத்துக்கிறார்கள் நிற்கிறீங்களே வாசிக்கணுமா ஒரு நிமிஷம் மீன்பர்களே இப்பொழுது திரு செம்பியன் அவர்கள் பொண்ணாடையை அணை வைக்கிறார்கள் மீன்பர்களே நாகை மாவட்டம் அம்பல்ந்திருக்கிற திரு நடராஜன் அவர்கள் அணைக்கிறார்கள் நமது சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் அன்னார் சொற்பொழிவாளர் அவர்களுக்கு வெள்ளியாளான பேனா ஒன்று அன்பளிப்பாக தருகிறார்கள் நமதா ஓ மீன்பர்களே இப்பொழுது நம்ம ஸ்ரீ தர்மசாஸ்திரா டிரஸ்டின் தலைவரும் திரு ஆதிமூல அவர்கள் அன்பளிப்பாக வெள்ளி டம்ளர் அளிக்கிறார்கள் நந்தாக மீன்பர்களே இப்பொழுது சேக்கிழார் திருவடி செல்வர் பாரிவாக்கம் பஞ்சநாத முதலியார் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பண பரிசாிக்கிறார்கள் ரிஜேஷ்குமார் மெயின்பர்களே செல்வன் ரிஜேஷ்குமார் தற்பொழுது ஐயா அவர்களுக்கு சந்தன விநாயகர் சந்தனத்தில் செய்யப்பட்ட பெருமாளை பரிசாக மதிப்புக்குரிய ஐயா உயர் திரு சுகிசிவம் அவர்களுக்கு அன்பு வணக்கம் அரங்கம் நிறைந்த அன்பர்களுக்கு தனி வணக்கம் கடந்த பத்து நாட்களாக நம் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் மகாபாரத பெருங்கடலில் நம்மை மூழ்க வைத்தார் மூழ்கி அரிய முத்துக்களை தொகுத்தளித்தார் நாம் அந்த முத்துக்களில் பலவற்றை ஏற்றோம் ரசித்தோம் மாலைகளாக தொகுத்தும் மகிழ்ந்தோம் தெரியாதன பலவற்றை தெரிந்து கொண்டோம் அறியாத பல கருத்தை அறிந்து கொண்டோம் வாழ்க்கைக்கு இலக்கணமும் சொன்னார் வளரும் பயிர்களுக்கு வாழும் வகையும் சொன்னார் பல அரிய கருத்துக்களை நமக்கு மிகக்குரிய காலத்திலே எடுத்துரைத்த அன்னாருக்கு நம் மாதர் சங்கத்தின் சார்பில் நாம் பராட்டுரையை வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம் என் நன்றி கொன்றார்க்கும் உயிவுண்டாம் உயிவில்லை செய்ன்றி கொன்ற மதற்கு என்று சொன்னார்கள் அதுபோல நமக்கு இந்த கடந்த பத்து நாட்களாக அரிய பல கருத்துக்களை எடுத்து உரைத்த அவருக்கு நாம் நம் பங்கில் நம் பாராட்டை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதற்காக நான் இன்று இனிய மாலை வேளையிலே உங்கள் முன் மன்றம் வந்துள்ளேன் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரை வாழ்த்துமடலை ஆரம்பிக்கின்றேன் வாழ்த்து மடல் வில்லுக்கு விஜயன் என்பார் சொல்லுக்கு ராமன் என்பார் தமிழ் சொல்லுக்கு சுகி சிவம் என்பேன் வில்லுக்கு விஜயன் என்பார் சொல்லுக்கு ராமன் என்பார் தமிழ் சொல்லுக்கு சுகி சிவம் என்பேன் சோறாத சொல் ஆட்சி சொக்க வைக்கும் தமிழ் சாட்சி வேரில் பழுத்த பலா தமிழ் வானில் ஒளிரும் நிலா சோறாத சொல்லாட்சி சொக்க வைக்கும் தமிழ் சாட்சி வேரில் பழுத்த பலா தமிழ் வானில் உளிரும் நிலா புத்தம் புது புத்தகமே உன்னை படிக்க திறந்தால் தேன் சிந்தும் ஆம் தமிழ் தேன் எங்கும் சிந்தும் நீ செவ்விதழ் திறந்தால் செந்தமிழ் பிறக்கும் நீ செவ்விதழ் திறந்தால் செந்தமிழ் பிறக்கும் அள்ளு உன் புலமைக்கு தலை வணங்குகிறேன் தமிழுக்கு நான் என்றும் அடிமை உன் புலமைக்கு தலை வணங்குகிறேன் நீ ஒரு சகாப்தம் நடமாடும் பல்கலைக்கழகம் உன்னை படித்தால் பட்டம் வாங்கலாம் குருவாய் உன்னை அடைந்தால் நீ உமையாய் ஞானப்பால் ஊற்றுவாய் உனே குருவாய் நான் அடைந்தால் நீ உமையாய் ஞான பால் ஊற்றுவாய் என் அறிவை தீட்டுவாய் புலமையை கூட்டுவாய் குருவின் பார்வை கிடைத்தால் கோடி நன்மை திட்டம் என்பார் குருவின் பார்வை கிடைத்தால் கோடி நன்மை திட்டம் என்பார் என் ஞான நீ என்றோ ஞான ஒளி காட்டுவாய் வளரும் இளைய சமுதாயத்துக்கு கலங்கரை விளக்கம் நீ வாழ்க்கைக்கு அர்த்தம் சொன்னாய் வாழும் வகையை சொன்னாய் வாழ்க்கைக்கு அர்த்தம் சொன்னாய் வாழும் வகையை சொன்னாய் செய்யும் தொழிலே தெய்வம் என்றாய் செய்வதை விரும்பி செய்யறாய் செய்யும் தொழிலே தெய்வம் என்றாய் செய்வதை விரும்பி செய்யறாய் உலகில் யாருக்குத்தான் துன்பம் இல்லை நின்றாக யோசி உலகில் யாருக்குத்தான் துன்பமில்லை துன்பத்திலும் இன்பத்திலும் சமநிலையில் இரு என்றாய் துன்பத்திலும் இன்பத்திலும் சமநிலையில் இரு என்றாய் இதுவே ஞான யோகத்தின் முதல் படி என்றாய் கடமையை கர்ம யோகி ஆவாய் விவேகானந்தை மனதில் வை விவேகி ஆவாய் அதிவன்வை மனதில் வை தன்னம்பிக்கையின் சிகிரம் ஆவாய் என்றாய் விவேகானந்தை மனதில்வை விவேகியாவாய் ாய் அலை பாயும் அடங்காதது பிராணாயமும் அடைவா என்றாய் அலை பாயும் மனம் அடங்காதது பிராணாயாமம் பழகு மூச்சை அடக்கு முக்தி நிலை அடைவா என்றாய் வாழ்க்கையில் வீழ்வது இயற்கை வீழ்ந்தவன் துள்ளி எழுவதே வாழ்க்கை வாழ்க்கையில் இயற்கை விழுந்தவன் துள்ளி எழுவதே வாழ்க்கையன் கங்கை பிரவாகத்திலே சிறுதுளி நான் பெற்றேன் பெற்றதை பெருமகிழ்வோடு சொன்னேன் கங்கை பிரவாகத்திலே சிறுதுளி தான் நான் பெற்றேன் பெற்றதை பெருமகிழ்வோடு சொன்னேன் நீ தொடாத பொருள் இல்லை ஏறாத மேடையும் இல்லை நீ தொடாத பொருள் இல்லை நீ ஏறாத மேடையும் இல்லை அனுதினமும் அரங்கம் ஏறுகின்றாய் அனைத்தும் வெற்றியே காண்கின்றாய் அனுதினமும் அரங்கம் ஏறுகின்றாய் அனைத்திலும் வெற்றியே காண்கின்றாய் தமிழ் அன்மையின் தவப்புதல் தவ புதல்வனே வாழிவாழி மண்ணின் சொல்லின் செல்வனே பல்விரை கண்டுனின் குடும்பம் நீடு வாழிவாழி அன்புடன் சிவசக்தி மகளியர் மன்றம் பூவை இடம் ஐயப்பன் திருக்கோவில் திருமால் பூந்தமல்லி சென்னை ஐம்பத்தி ஆறு நாள் இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி ஒன்று எங்கள் மனத்தின் எழுச்சிகளை வார்த்தையாக்கி இந்த அரங்கத்திலே சமர்ப்பித்தோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம் அடியுடைய அன்பளிப்பாக முருகையன்பர்களே உங்கள் சார்பாகவும் திருக்கோயில் சார்பாகவும் ஐயா அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கப் போகிறோம் இந்த கோயில் இந்த அளவுக்கு கட்டப்பட்டிருக்கிறது என்றால் எல்லாமே யாசித்து பெறப்பட்டதான் எங்களிடம் இல்லை யாசிக்கிறோம் திருக்கோயிலுக்காக பணம் யாரிடம் உள்ளதோ அவரிடம் போய் யாசிக்கிறோம் செங்கல் யாரிடம் இருக்கிறதோ அவட்டும் போய் யாசிக்கிறோம் சிமெண்ட் யாரெட் இருக்கிறதோ அவர்களும் போய் யாசிக்கிறோம் உங்களிடத்தில் சொல்வன்மையும் சொல்லாற்றலும் இருக்கிறது இப்போது நாங்கள் திருக்கோயில் சார்பாக யாசிக்கிறோம் உங்களால் என்று முடியுமோ ஒரு நாள் திருக்கோயிலுக்காக தாங்கள் வந்து சொற்பொழி ஆட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் கேட்கிறோம் ஈ என இழித்தல் இழிவுதான் நாங்கள் அறிவோம் நீங்கள் தான் சொன்னீர்கள் ஆனால் இல்லை என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் இது அதனும் இழிவு ஆகையால் ஐர்கள் ஒரு நாளைக்கு தம் சொந்த செலவில் இங்கே வந்து சொற்பொழி ஆற்றி எங்களை மகிழ்விக்க வேண்டும் திருக்கோயில் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் என்ன போய் பெரிய பேச்சாளர் சொல்றாங்க நம்ம முடியுமா ஒவ்வொருத்தரும் முடியுமா நல்ல சிறந்த பேச்சாள இருக்கிற ஒரு அமைப்பு ரொம்ப அன்பு காட்டினார்கள் அன்பு பரிசு வாழ்த்து என் குடும்பம் வாழணும் புண்ணியம் இல்லையா யாருக்காக யார் நினைப்பார்கள் நான் சௌக்கியமா என் குடும்பத்தோடு இருக்கணும் நீங்கள் நினைத்தது எண்ணது வைத்து எண்ணுவது குடும்பம் பண்ணின அன்புக்கு நான் தலை வணங்குகிறேன் அவர் சொல்றதுக்கு அப்புறம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு ஒரு கூட்டு வழிபாடும் ஒரு சொற்பொழியுமாக நான் வந்து கண்டிப்பாக இங்கே செய்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லி எங்களுடைய குலதெய்வம் எங்களுடைய குலதெய்வம் சாஸ்தா அவருடைய சன்னிதானத்திலே வருகிற இருக்கிற ஒரு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி எல்லா வகையிலேயும் அன்பர்கள் ஒத்துழைப்பினாலே இந்த கோயில் அழகாக உருவாகியிருக்கிறது அது மேலும் மேலும் மேலும் மேலும் இந்த கோயில் விருத்தியடைய வேண்டும் அன்பர் பெருமக்கள் நன்மை பெற வேண்டும் அருளுருவாகிய ஐயப்பனுடைய கருணையினாலே எல்லா நன்மைகளும் மேலும் மேலும் மேலும் இந்த பகுதிக்கு நிறைய வேண்டும் மத்தின் வடிவமாக இருந்த துரியோதனன் வீழ்த்தப்பட்டு தர்மத்தினுடைய வடிவமாக இருந்த தர்மனுக்கு பட்டாபிஷேகத்தை கண்ணபெருமான் தன் திருக்கரங்களால் சேவிக்கிறான் துவரே நாயகன் சூட்டினன் மாமுடி என்று அதை வர்ணிக்கிறார் வெள்ளிபுத்தூர் ஆழ்வார் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்று கேட்டால் அதர்மம் தர்மத்தை வெல்லுவது போல் தோன்றினாலும் இடையிடையிலே நிறைந்த இடையூறுகள் தர்மத்துக்கு ஏற்பட்டாலும் இறுதியில் நிறைவாக தர்மம் தான் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் வரவும் மீண்டும் அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் எங்களை போந்தவர்கள் இந்த மேடைகளை பயன்படுத்தி உரை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது அதனால உங்க மனசுல லேசா ஒரு சந்தையா இருக்கலாம் நாம எவ்வளவு நல்லவனா இருக்கிறோமே மிக கஷ்டம் நம்ம இவ்வளவு தர்மமா இருந்து என்னத்தை கண்டோம் அந்த சந்தேகம் வேண்டாம் என்றைக்கும் தர்மம் வெல்லும் என்ற ஒரு மன உறுதியோடு நாம் மகிழ்ச்சியாக விடைபெறுகிறோம் இந்த ஏற்பாடுகள்ல கொஞ்சம் எக்கோ மட்டும் இந்த ஹால்ல இருக்கு மற்றபடி எந்த வேற எந்த குறையும் சொல்ல முடியாது அப்புறம் மக்கள் கொஞ்சம் யோசி வராங்க வந்துட்டம்னா நம்ம எழுந்திருக்க வேண்டியிருக்கோமோ இங்கே இருக்க வேண்டியிருக்குமோ ரெண்டு மணி நேரம் இருக்க வேண்டியிருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன தயக்கத்தோடு இன்னைக்கு நான் நிறைவு பண்றேன் எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா அதாவது நான் இந்த ஊருக்கு என்ன வரமாட்டேங்கிறது எவ்வளவு சந்தோஷம் நேத்திக்கெல்லாம் வராத அளவுக்கு இன்னைக்கு ரவுட் வர்றாங்க இது முதல் நாள்ல இருந்து இவ்வளவு பேர் வந்திருக்கலாமா இல்லையா அதுக்குரிய வகையில அன்பர்கள் ரொம்ப மகிழ்ச்சி பூர்ணமான நன்றி வாழ்த்து ரொம்ப ஆர்வமா கேட்டார்கள் நம்முடைய இந்த விழிப்புலன் இல்லாத பள்ளியிலிருந்து நாள்தோறும் மாணவர்கள் தொடர்ந்து வந்தார்கள் ஆசிரியர்கள் அவளை அழைத்து கொண்டு வந்தார்கள் அவருடைய அன்புக்கு நான் மிகவும் தலை வணங்குகிறேன் அவருடைய அந்த தன்னம்பிக்கையோடு கூடிய அந்த எழுச்சி பயணம் இருக்கே அவர்களுக்கெல்லாம் நான் நிறைய நன்றி சொல்ல வேண்டும் எல்லா வகையிலையும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த திருக்கோளுடைய வளர்ச்சி பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து எல்லா வகையிலையும் சிறப்பாக ஏற்பாடு செய்தமைக்கிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி என்றும் போல என்னுடைய ஒரே லட்சியம் இரண்டாயிரத்தி பத்தில் இந்தியா உலகத்தின் உன்னதமான வல்லரசாக மாற வேண்டும் அந்த உறுதியும் அந்த பிரார்த்தனையும் அந்த வேண்டுகோளும் எல்லாம் அல்ல ஐயப்பனுடைய கருணையினால் நிறைவேறும் என்பதாக சொல்லி இந்த ஞான யஜத்தினுடைய பலனாக நாடு சுபிக்ஷம் ஒரு யாகத்துக்கு ஒரு பலன் உண்டு நாம் நிகழ்த்திய இந்த ஞான வேள்வையின் பயனாக நாடு சுபிக்ஷமடையட்டும் என்று நிறைவு செய்கிறோம் ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஷ்ண கிருஷ்ணஹ <soort detail persone> ஷ்ண கிருஷ்ண ே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணஹரி ஹரே